ம் ஸ்ீாமூர் சுந்திரம்ை பாய் முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கிமா வித்தியை தவூத்தீராமிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சந்தமான மேவ மாதமே மேவிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருபோல பிரானோவ் வாஹமஸ்மி ம் சநா சுனக்கு சீங்கங்கேஜஸ்வினாவ விஷாவகை ஓ கடோபன முதல் அய மூனாவது வல்லீ மூனாவது மந்திரம் ஆனர விரீரம் ரூபிம் தூசி வி மனப்பிரமேந்திரா गोचरान। ஆத்ந்திரிமனோயுக்கோக் ஆஹுமீஷிணிவாதி அயுக்கு மனசிரிணவியுஷ்டாவார यस्तु विज्ञानवान युक्तेन யூ விஜன மனசிரி வசிய சத்வா இவசாரமராஜ தன்னுடைய தன்னிடத்தில் பிரம்மவித்யையை பிரார்த்தனை பண்ணின நச்சிகேதஸிற்கு நன்றாக தெளிவாக ஆத்மவித்யை விளங்க வேண்டும் என்பதற்காக மேலும் ஆழமாக உபதேசங்களை செய்கிறார் ஹிருதயத்தில் இரண்டு சைதன்யம் இருக்கிறது ஜீவாத்ம சைத்தன்யம் பரமாத்ம சைத்தன்யம் என்று இரண்டு சைத்தன்யம் ஹிரதயத்தில் இருக்கிறது உபதேசத்துக்காக அப்படி ஆரம்பிக்கிறார் வாஸ்தவமாக சைத்தன்யம் ரெண்டு கிடையாது ஒரு சைத்தன்யம்தான் ஆனால் நமக்கு எல்லோருக்கும் தனித்தனியாக பேத புத்தி பலமாக இருக்கிறதுனால இந்த பேத புத்தியை முதல்ல ஏற்றுக்கொண்டு அப்புறம் இந்த பேத புத்தி உண்மை இல்லைன்னு புரிய வைக்கணும் நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் வேற வேறே அப்படிங்கிற அந்த பேத புத்தி பலமாக இருக்குது அதுக்கு பல காரணங்களும் இருக்குது அக்ஞானம் மாயா இதெல்லாம் காரணம் ஆக உபதேசமோ அத்வைத்தம் நம்ம அனுபவமோ துவைத்தம் ஸ்ட்ராங்காக இருக்குது சாஸ்திரம் அத்வைத்தம் சத்தியம்ங்கிறது துவைத்தம் மித்யா துவைத்தம்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும் கடவுளுக்கு நமக்கு இருக்கிற வேற்றுமையை துவைத்தம்னு சொல்கிறோம் கடவுளும் நாமளும் வேற இல்லைங்கிறது அத்வைத்தம்னு சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ இன்னொரு கோணத்திலையும் சிந்தனை பண்ணலாம் நான் அறிபவன் அறியப்படு பொருள் அறிபவனும் அறியப்படு பொருளும் வேறு அப்படிங்கிற எண்ணம் பலமாக இருக்குது அறியப்படு பொருள் உலகம் என்னுடைய புத்தி முதல் உலகம் வரைக்கும் அறியப்படு பொருள் அறிபவன் நான் அறிபவனும் அறியப்படு பொருளும் அறிவதற்குரிய கருவிகளும் அறிவும் எல்லாம் அறிவும்னா விற்பிக்ஞானம் எல்லாமே வேறேன்னு நினைக்கிறோம் அப்போது இந்த பார்க்கறது அறியப்படு பொருளுக்கு ஆதாரம் ஈஸ்வரன் அறிபவனுக்கு ஆதாரம் ஜீவன் முதல்ல எடுத்துக்கிறோம் அறிபவன் ஜீவன் அறியப்படு பொருள் உலகம் இந்த உலகத்துக்கு காரணம் யார் ஈஸ்வரன் அவர் என்ன காரணம் நிமித்த காரணமாக உபாதான காரணமாக விவரத்த காரணமாக அபின்ன நிமித்தோபாதான காரணமாக இதெல்லாம் இருக்குது கேள்வி இருக்குது நிமித்த காரணமாக உபாதான காரணமாக அபின்னிமித்தோபாதான காரணமாக விவர்த்த காரணமாக இத்தனை கேள்வி இருக்குது இதெல்லாம் விசாரம் பண்ணால் டைம் ஆகிடும் ஆக இந்த ஜருக்கமாக சொன்னால் கடவுளையும் உலகத்தையும் பிரிக்க முடியாது கடவுளையும் உலகத்தையும் பிரிக்க முடியாது சொல்லப்போனால் கடவுளையும் நம்மளையும் கூட பிரிக்கனால் நான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கோமே அதனால் சரி சொல்லி இப்படி பாடம் நடக்கிறது ஆக அரிபவன் அறியப்படு பொருள் இந்த அறியப்படுற உலகத்துக்கு மூல காரணம் இறைவன் அரிபவன் நான் ஒரு ஜீவாத்மா நானும் கடவுள் கடவுளை விட்டு தனியாக இல்லைங்கிறது முதல்ல தோணாது சரின்னு பாடத்துக்காக அப்படி சொல்கிறோம் அப்போ நான் இருக்கேன் ஈஸ்வரன் இருக்க ரெண்டு தான் இருக்குது ஏன் வச்சுக்கோ நான் இருக்கேன் உலகம் இருக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ அறியப்படு பொருள் அரிபவன் வேறுங்கிறது துவைத்தம் அரிபவனும் அறியப்படு பொருளும் ஒன்று என்பது அத்வைத்தம் புரிஞ்சுக்கணும் அரிபவனும் அறியப்படு பொருளும் ஒன்று என்பது அத்வைத்தம் இது திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பேன் புரிஞ்சுக்கணும் ஏன்னா கடவுள் நானும் ஒன்றுங்கிற போது ஏதாவது கடவுள் நானும் ஒன்று ஆனால் உலகம் வேறேன்னா அப்படி கிடையாது ரெண்டு தான் அறியப்படு பொருளே ஆண்டவன்தான் அறிபவன் ஜீவன் வச்சுக்கிறோம் ஒரு வார்த்தைக்கு அப்புறம் ஆண்டவனாவது ஜீவனாவது ஒரே மெய்ப்பொருள் தான் அறிபவனாகவும் அறியப்படு பொருள்களாகவும் காட்சி அளிக்கிறது நானாட்சிதிரோதரஸ்தாதீபிரபாபாஸ்வரம் ஞானம் எஸ் துச்சுராதிகரணா பகிஸ்பந்தே ஜமீதி தமேவாந்தம் அனுபாத் எதமஸ்தம் ஜகத் இதெல்லாம் நான் விளக்கம் சொல்லலை இந்த ஸ்லோகத்தோடய தாத்பரியம் அரிபவனும் அறியப்படுபொருளும் ஒன்றுங்கிறதுதான் அரிபவனும் அறியப்படுபொருள் நானும் நீங்களும் ஒன்று நான் உங்களுக்கு நான் அறியப்படுபவன் எனக்கு நீங்கள் அறியப்படுபவர்கள் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அறிபவன் வேறு அறியப்படு பொருள் வேறுங்கிறது தான் நம்ம அனுபவமாக இருக்குது ஆனால் நம்ம அனுபவம் நம்மளை ஏமாத்துறது நம்முடைய அனுபவம் நமக்கு சம்சாரத்தை உண்டு பண்ணுறது ஆனால் ஞானம் சம்சாரத்தை நீக்கிறது நமக்கு அனுபவத்துக்கு முக்கியத்துவமாக ஞானத்துக்கு முக்கியத்துவமாக அனுபவம் நம்மளை ஏமாத்துறது அது என்ன அனுபவமாக இருக்கட்டும் சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கட்டும் என்னோட ஏமாத்தின் இருக்கு ஆகவே அறிபவனும் அறியப்படும் பொருளும் ஒன்று இதுதான் பாடம் ஆனால் ஆரம்பிக்கிறபோது துவைத்தத்தில் ஸ்டார்ட் பண்ணி அத்வைதத்தில் முடிக்கணும் பாடம் நடத்துகிற முறை அதுதான் அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தை நீக்கணும் அனுபவத்தை ஒத்துக்கொண்டு அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணி அனுபவத்தை நீக்கணும் அதைத்தான் வேதாந்தம் பண்ணுறது அப்போ அதுக்காக முதல் பாடம் என்னதுன்னா ஹிரதயத்தில் எப்படியோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமே ஆகையினால் ஆரம்பிக்கிறது ஹிரதயத்தில் ஜீவாத்மா பரமாத்மா இருக்குது ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு போயிடுத்து நீ தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனா கடைப்பிடிக்கலாம் இல்லை பிரம்ம அடையிறதுனா அடையலாம் தர்மத்தை கடைப்பிடித்தா பெரும்பாலும் துக்கத்தில் விழுந்து விடுபட்டு ஆனந்தமாக இருக்கலாம் ஆனால் அடியோட துன்பம் போகணும் எப்பவும் ஆனந்தமாக இருக்கணும்னா நீ பிரம்ம ஜானத்தை அடைஞ்சு தான் ஆகணும் சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏக்கம் சரணம் ரஜரிய துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும் தாய்மானவர் வேதமுடன் ஆகம புராண இத்திகாச கலைகளெல்லாம் அத்வைத द्वैत, மார்கத்தையே விரிவாய் எடுத்துரைக்கும் ஓதரிய துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும் ஊகம் அனுபவம் வச்சனம் மூன்றுக்கும் ஒவ்வொது எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் சாஸ்திரத்தை முறையாக படிச்சிருக்கார் சிதம்பரம் சுவாமிகள்கிட்ட அவரோட குரு பேர் இந்த மௌன குருவுக்கு பேர் சிதம்பரம் சுவாமிகள் அது என்னது ஓதறிய துவைதம்னு சாதாரண துவைதம் இல்லை ஓதுதற்கு அறிய துவைதம் இந்த துவைதத்தை வர்ணனையாக பண்ண முடியும் இந்த வேற்றுமைகளையெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டு முடிக்க முடியுமா மாடுமா வேற்றுமையோட அளவெல்லாம் என்ன வேற்றுமையினுடைய அளவு பரிமாணங்கள்லாம் என்னது துவைதத்தோட அளக்க முடியுமா என்ன ஏகப்பட்ட பேதம் பேதமோ பேதம் சட்டில்லா இருக்குது எத்தனை பேதங்கள் இருக்குது ஸ்தூலமாக எத்தனை பேதங்கள் இருக்குது அதிசூக்ஷமாக எத்தனை பேதங்கள் இருக்குது அதனால தான் அவர் சொல்கிறார் ஓதரிய துவைத்தம் அப்படின்னா அத்வைதத்தில் என்னெத்த பேதம் இருக்குது அதில் எங்கே எத்தனை எத்தனை பேதா தத்திர தத்திர ராகத்வேஷ் எங்கெங்கே வேற்றுமை இருக்கோ அங்கே விருப்ப வெறுப்பு இருக்கும் எங்கெங்கே விருப்ப வெறுப்பு இருக்கோ அங்கே சுகதுக்கம் இருக்கும் எங்க விருப்ப வெறுப்பு இருக்கோ அங்கே புண்ணிய பாபம் இருக்கும் அங்கே புண்ணிய பாபம் இருக்கிற இடத்துல சுகதுக்கம் இருக்கும் சம்சாரம் இருக்கும் ஆகையினால் அத்வைதத்தில் பேதம் இல்லை பேதம் இல்லாத அத்வைத்தம் அந்த அத்வைதத்வாத் பேதம் இல்லாததுனால ராகத்வேஷம் இல்லை ராகத்வேஷம் இல்லாததுனால புண்ணிய பாப கர்மா இல்லை புண்ணிய பாப கர்மா இல்லாததுனால சுகதுக்கம் இல்லை சுகதுக்கம் இல்லாததுனால சம்சாரம் இல்லை சம்சாரம் இல்லாதனால என்னன்னா பார்த்துட்டே ஆனந்தம் துவைத்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஆனந்தம் தான் நான் எதை அனுபவிச்சுருக்கேனோ அது உண்மை இல்லைங்கிற அறிவோடு அனுபவிச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன பண்ணும் என்ன எரிஞ்ச கயிறுக்கு சமானம்னா எரிஞ்ச கயிறுக்கு தக்த எரிஞ்சு போன கயிறை கயிறு பார்க்கறதுக்கு கயிறு தெரிகிறது ஆனால் எடுத்து கட்ட முடியாது வருத்த வருத்த வெதை எரிஞ்ச கயிறு வருத்த வெதை எப்படி முளைக்காதோ எரிஞ்ச கயிறை கொண்டு எப்படி கட்ட முடியாதோ அது மாதிரி இந்த அனுபவம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது டச் பண்ண முடியாது குணா குணேஷு வர்த்தந்த இதிமத்வா ந சஜ்ஜதே அதாவது விவகாரம் பண்ணின் இருக்குது நான் ஒன்றும் கோமீதி நிச்சித் அனுபவீன் சொல்லப்படாது நான் எதையும் செய்யலேண்ண அப்போ எதையும் நான் அனுபவிக்கலை எதையும் செய்யலேங்கிறது மாத்தம் சொல்லிவிட்டு எதையும் அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியுமா கிருஷ்ணர் சொல்கிறார் நைவிச்சி கரோமி மன்னேத கர்மணபிப்பிரவத்தோ நம்ப கிச்சித் கரோதி ச ரொம்ப டீப்பாக பிளான் பண்ணுறான் ஒர்க் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் ஆனால் நான் அவன் ஒன்றுமே பண்ணலைங்கிறார் தியவா கர்மஃபலாசங்கம் நித்திய திருப்தோ நிராசிரயா கர்மன் அபிப்பிரவருத்தோ அப்படி நைவ கிஞ்சித் கரோதி சகா அப்படின்னு அவன் எதையும் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணலை ஆ கர்மா பண்ணலைன்னா கர்மபலனை அனுபவிக்கலைங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடுறது நாகம் கர்த்தா நாகம் போக்தா நான் கர்த்தாகவும் இல்லை போக்தாவும் இல்லை ஆஹா எதுக்கு திரும்ப திரும்ப இதை சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாடம் புரியணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் படிச்சுட்டுருக்கோம் திரும்ப திரும்ப நீங்கள் என்ன சு எப்படி சுற்றி பார்த்தாலும் இதாவது இந்த விஷயத்தில் பிரம்மைவ சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரகா இந்த ஜானத்தில் நிஷ்டை ஏற்படணும் அதுக்கு தான் படிக்கிறோம் எத்தனை உபனிஷத்தை எத்தனை தடவை படித்தாலும் இந்த ஜான நிஷ்டைக்கு தான் வேறு ஒன்றத்துக்கும் இல்லை சரி அப்புறம் அடுத்து சொன்னார் நீ இது ரெண்டு சாய்ஸ் இருக்குப்பா தர்மத்தை அனுஷ்டிக்கலாம் துவைத்தையும் துவைத்திலையும் தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கலாம் அத்வைத்த ஜானம் ஆனால் ஒன்றும் ஞாபகம் உச்சுக்கோ அத்வைத ஜானம் இல்லாமல் மோக்ஷம் கிடையாது அது தெளிவாக புரிஞ்சுக்கோ அத்வைத ஜானம் இல்லாமல் மோட்சம் கிடையாது துவைத்த வந்து துக்கத்தை துவைத்த என்ன அர்த்தம் இந்த உலகத்தை நான் மதிக்கிறேன் என் நான் இருக்கேங்கிறத நான் ஒத்து எனக்கு வந்து நான் இல்லைங்கிறத என்னால் சொல்ல முடியாது பரவாயில்ல ஒத்துக்கோ ஒத்துக்கிறோம் நாங்கள் ஆகையினால எனக்கு எனக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த உலகம் இருக்குங்கிறதையும் நான் மறுக்க முடியாது அறிபவன் அறியப்படு பொருள் வேறு தான் அப்படின்னா சரி அறியப்படு பொருளின் நன்மையை முன்னிட்டு நீ வந்து அறிபவனாகிய நீ அறத்தை கடைப்பிடி அறியப்படு பொருள்களின் நன்மையை முன்னிட்டு அறிபவனாகிய நீ அறத்தை கடைப்பிடி ஆண்டவனை சார்ந்திருந்து அறத்தை பின்பற்று துவைத்த நிஷ்டையும் துக்க நிவர்த்தியை கொடுக்கும் ஆனா அடியோட துக்க நிவர்த்திக்கு அத்வைத்த நிஷ்டை தான் வேணும் ரெண்டு தான் சாய்ஸ் இருக்குது அப்படி சொன்ன உபனிஷத் அதை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி இரத கற்பனையை சொல்கிறது தேர் கற்பனையை சொல்கிறது தேரில் பயணியாக ஆத்மாவை தெரிந்து கொள் உடலை தேராக அறிந்து கொள் புத்தியை தேரோட்டியாக அறிந்து கொள் மனதை கடிவாள கயிறுகளாக அறிந்து கொள் இந்தியங்களை குதிரைகளாக அறிந்து கொள் இந்திய விஷயங்களை பாதைகளாக அறிந்து கொள் ஆறு சொன்னேன் இன்னொன்று விட்டுட்டேன் நேதிகி குறிக்கோள் தேர் பயணம் எதை நோக்கி போவது தேர் என்ன பண்ணுவாங்க கோவில்லேயே தேர்லாம் என்ன பண்ணுறாங்க தேரே எந்த தத்துவத்துக்கு தான் வச்சுருக்கு கோவிலில் தேர் வச்சிருக்கேன் எல்லா ஊர்லேயும் கோவில்களில் தேர் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த தேர்னுடைய தத்துவமே அதுதான் பெரிய தேரில் தான் எப்போவுமே சோமாஸ்கந்த பரமேஸ்வரர் இருப்பர் அது வேறு ஒன்றும் இல்லையா சச்சிதானந்தம் சோமா சிவபெருமான் சத்து அம்பாள் சித்து முருகன் ஆனந்தம் சத் சித் ஆனந்தம் அதனால் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா சிவாலயங்கள்லேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல எல்லாம் பெரிய தேர்ல தான் சோமாஸ்கந்த மூர்த்தி இருப்பார் சிவபெருமானுடைய முக்கியமான இருபத்தஞ்சு மூர்த்திகளில் சோமாஸ்கந்த மூர்த்தி முக்கியமானது ஒரே பீடம் பீடம் பிரிக்கக்கூடாது ஒரே பீடத்தில் மூணு சுவாமி இருக்கும் ஒரே திருவாச்சி அது சத்து சித்து ஆனந்தம் கொஞ்சம் ஸ்லைட்டாக இவர் சுவாமி திரும்பியிருப்பார் அம்பாள் இப்படி இருக்கும் நடுவில் சுப்பிரமணிய சுவாமி கையில் ரெண்டு கையிலையும் பூச்செண்டு வச்சுன்னு இருப்பார் சஹா உமா ஸ்கந்தஹா சஹாங்கிறது சிவபெருமான் உமாங்கிறது அம்பாள் ஸ்கந்தஹாங்கிறது சுப்பிரமணிய சுவாமி முருகன் பாருங்கள் அந்த விக்கிரத்தை பார்த்தாலே தெரியும் அது நம்ம நம்ம ஸ்வரூபம் சச்சிதானந்தம் நம்ம உடம்பு தான் தேர் இது அடிப்படையாக கொண்டு தான் தேர் திருவிழாவே வச்சுருக்கு தேர் அங்கேருந்து இழுப்போம் இழுத்து எங்கே கொண்டு வந்து வைப்போம் திரும்பவும் நிலையில் கொண்டு சேர்க்கணும் எங்கேருந்து இழுத்தோமோ அங்கேயே கொண்டு சேர்ப்போம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் டெஸ்டினேஷன் புரியுறதா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான் டெஸ்டினேஷன் இதில் எத்தனையோ அர்த்தம் நம்மளையே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சுத்தணும் கடைசியில் என்ன தெரிஞ்சுட்டேன்னு என்ன தெரிஞ்சுட்டேன்னு நீ தான் எங்கேயும் எங்கே போனாலும் நீ இருக்கியே அப்படின்னா அங்கெங்கேயும் சுத்தினத்துக்கு பிறந்தானே தெரியுது சங்கராச்சார சொல்கிறார் இல்லையா குரு இது குருத்தே கங்கா சாகர கமனம் நீ கங்கை வரைக்கும் யாத்திரை நடந்துவோ விரத பரிபாலனம் என்னெல்லாம் விரதம் பண்ணுவோம் பண்ணு தபஸ் பண்ணு அத்தவா தானம் எல்லாத்தையும் நீ தானம் பண்ணு ஞான விகீன சர்வமத்தேன பஜதின முக்தி ஜென்மசத்தேன எல்லாம் தெரியும் இல்லாடி தேரை இழுத்துன்னு பக்கத்து ஊரில் எங்கேயா கொண்டு நிறுத்தலாமே ஏன் தேரை அந்த கோயில் வாசலில் அங்கே தேர் தேருக்குன்னு ஒரு ஸ்தானம் வச்சுருக்கோம் அதுக்குன்னு ஒரு மண்டபம் வேறு அந்த மண்டபம் அங்கேருந்து தேரை இழுத்துட்டு போய் சுற்றி வந்த கடைசியில் அதே இடத்துல கொண்டு வந்து பழம் ஒழுங்காக வேறு நிறுத்தணும் ஏன்னா அந்த கரெக்டாக அடுத்த வருஷம் சாமி அதில் ஏற்றுனா இங்கே பக்கத்தில் இருந்து நிறுத்திவிட்டா என்ன பண்ணுறது அதனால் அது அவங்க கடைசி வரைக்கும் விடமாட்டான் அந்த கடைசி நிலையில் நிறுத்துற போது ரொம்ப நேரம் ஆகும் நீங்கள்லாம் எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்களோ நம்ம குழந்தைகளுக்கெலாம் அந்த பாக்யமே இல்லை இப்போது அந்த தேர் நிலையில் நிற்கிற போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நிறுத்தணும் சும்மா தாறுமாறாலாம் நிறுத்த முடியாது அது வரும்போதே அவங்க கொண்டு அந்த பின்னாடி இந்த அந்த இதுக்கெல்லாம் முட்டி கொடுக்குற தேர் முட்டி போடுறது இப்போ எல்லாம் வந்தாச்சு எல்லாத்துக்கும் மிஷினாக போட்டாங்க அது மனுஷனுடைய எஃபர்ட்டில் வரணும் அது அது அவங்க அழகாக அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க அவன் வருஷம் முழுக்க அவனுக்கு இதே சிந்தனை தான் அடுத்த வருஷம் தேரோட்டத்துக்கு தயாராகிறது தான் வேலை இந்த வருஷம் தேர் முடிஞ்சால் அது மரத்தில் செய்யும் அந்த முட்டியை செய்யும் அதை தூக்கமும் பழகவும் அது ஒரு வெயிட்டாக இருக்கும் அது அவங்க குடும்பத்துக்கு அதுதான் வேலையே அதில் அவங்களுக்கு திருப்தி இது ஆண்டவனுக்கு தேர் முட்டி போடுறவதாவது நமக்கு பரம்பரை அவ்வளோதான் அவனுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசையெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது ஏதோ இது போகும் கடவுள் கொடுத்துருக்காரு கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டுட்டு துணியை கொடுக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு துணி கொடுத்துருவாங்க கோயிலில் அதுக்கு எதோ தட்சிணம் வந்துடும் அரைக்காசானாலும் ஆண்டவன் காசு அரண்மனைக் அப்படி ஒரு பாவனை இருந்தது அரைனா தான் கொடுப்பான் பைசா அந்த மூணு பைசாவுக்கு ஒன்றரை மணி நேரம் நிற்போம் நாங்கள் ஒன்றரை மணி நேரம் நின்று அந்த மூணு பைசாவை வாங்குறதுக்கு நிற்போம் வாங்கிட்டு போவோம் அந்த மூணு பைசாவை கொண்டு போய் போட்டியில் பணப்பட்டியில் போடுவோம் ஏன்னா இன்னும் ஒரு டப்பா வச்சுருக்கோ அந்த டப்பாவுக்குள்ளே போடுவோம் அவ்வளோதான் தேர் எதுக்கு சொல்கிறேன் இந்த தேர் வந்து ஒரு பெரிய இதை வச்சு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தேர் அதே இடத்துல கரெக்டாக நிறுத்தணும் அதனால் எங்கே கிளம்பியதோ அதே இடத்துக்கு தான் போயாகணும் லட்சியம் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா சரி இப்போ தேரில் பயணம் கிளம்பியாச்சு குறிக்கோள் எங்கே எதை நோக்கி நீ போக போகிறாய் கோட்டீஸ்வரனாக போகிறியா இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவிக்க போகிறியா இல்லை நீ கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நிறைய பகவன் நாமாவை சொல்ல போகிறியா ஜபம் பண்ண போகிறியா என்ன தீர்மானம் பண்ண போகிறேன் ஒரு வயசாத கணக்கு வச்சுக்கோ இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நல்லா படிக்கப் போகிறேன் வச்சுக்கோ அப்புறம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் என்ன நல்லா பணம் சம்பாதிப்பேன் சுகம் அனுபவிப்பேன் அப்புறம் என்ன ஐம்பது வயசுக்கு அப்புறமாவது நீ புண்ணியம் நிறைய பண்ண வேண்டாமா இந்த மாதிரி சத்விஷயங்கள் எல்லாம் படிக்க வேண்டாமா அப்புறம் என்ன பண்ணுறது நான் கடைசியில் இருக்கிற வயசான காலத்தில் ஜ பகவான தியானம் நிதித்தியாசனம் பண்ணிண்டு ஆனந்தமாக இருக்கலாமே பிரதமே நார்ஜிதா வித்யா த்வித்தீயே நார்ஜிதம் தனம் திருத்தீயே நார்ஜிதம் புண்ணியம் சதுர்த்தே கிம் கரிஷ்யி யார் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நல்லா படிக்கலையோ யார் ஐம்பது வயசுக்குள்ளே பணம் சம்பாதிக்கலையோ யார் எழுபத்தஞ்சி வயசுக்குள்ள புண்ணியம் செய்யலையோ அவன் கடைசி இருபத்தஞ்சி வருஷம் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி ஸ்லோகம் சொல்கிறது பிரதமே நான் அர்ஜிதா வித்யா யார் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள நல்லா படிக்கணும் எதை படிக்கணுமோ அதை படிக்கணும் கற்பவை கற்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வயசை நம்ம உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் லௌகிக்க காரியங்கள் எல்லாம் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் உலக சுகத்தை குடும்பத்தை நடத்தலாம் குழந்தைகளை பெற்றுக்கலாம் இருபத்தஞ்சி வருஷம் தான் சொல்கிறேன் வச்சுங்க கொஞ்சம் கூட வேணா போட்டுங்க தப்பு இல்லை அட்லீஸ்ட் ஷஷ்டியத பூர்த்தி இன்றைக்காவது கொஞ்சம் சன்னியாசம் என்னப்படாதா பொள்ளாச்சி என் மகாலிங்கம் அவர்களுக்கு சுவாமி சித்பவான சுவாமி அறுபதாவது வயசுக்கு ஒரு வாழ்த்து அனுப்பிச்சார் என் சுவாமிக்குலாம் தெரிஞ்சிருக்கணும் பொருட்செல்வத்திற்காக முயன்றது போரும் இனி அருட்செல்வத்தை வளர்க்க ஓயாது முயலுங்கள் அப்படின்னு அவருக்கு வாழ்த்து எழுதினார் அதுதான் சொல்கிற சுவாமியார் தைரியம் இதாக சொன்னார் சம்பாதிச்சு போறீயா இனிமேல் நல்ல காரியத்தில் அதிகமாக இறங்கு எல்லாம் பையங்கள்லாம் இருக்காங்க போய்ட்டு வரட்டும் பண்ணட்டும் இந்த தேர் விஷயத்துக்கு வந்தோம் நாம இந்த தேரை பற்றி பார்க்குற இத்தனை பார்த்து குறிக்கோளை பற்றி பேசுகிறேன் லட்சியம் என்னங்கிறது தெளிவாக இருக்கணும் உபநிஷ சொல்கிறது பிரேயஸா ஸ்ரேயா துவைத்த அத்வைத்த நிஷ்டையா ஆனால் இங்கே துவைத்தம் அத்வைதங்கிறத பற்றி கூட சொல்லலை பொதுவாக சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த அஞ்சு ஆறாவது ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க வேண்டியது நேற்றுக்கே பார்த்துட்டோம் இந்திரிய பண்ணணும் அதுதான் விஷயம் அதாவது புலநடக்கம் மிக அவசியம் புலநடக்கம் வேண்டுமானால் மன ஒருமுகப்பாடு தேவை மன ஒருமுகப்பாடு வேண்டும் புத்தி சரியாக இருக்க வேண்டும் அத்தேரோட்டி கடிவாளக்கயிறு குதிரை இந்த குதிரைகள் தேரை இழுப்பது போல இந்திரியங்கள் இந்த உடலாகிய தேரை இழுக்கின்றன ஆனால் இந்திரியங்கள் இந்த ஜீவாத்மாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இந்திரியங்கள் ஜீவாத்மாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க என்றால் இந்த ஜீவாத்மாவினுடைய கருவிகளாகிய புத்தி மனம் இவைகளின் கட்டுப்பாட்டில் இந்திரியங்களாகிய குதிரைகள் இருக்க வேண்டும் அப்போ அந்த புத்திக்கு என்ன வேணுன்னா விவேக சக்தி பகுத்தறியணும் இதனால் என்ன பிரயோஜனம் இந்த பிரயோஜனம் எப்படி இது நித்தியமா அநித்யமா இந்த உலகத்தில் நான் கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்க போகிறேன் அது முதல்ல புரியணும் ஆகையினால் இந்த புத்தி இருக்கட்டும் மனசு இருக்கட்டும் இதையும் கூட வரலாம் கண்டிப்பாக சூக்ம சரீரம் கூட வரும் இந்திரியங்களும் கூட கருணும் இந்திரிய அந்த கோலகங்கள்லாம் வராது இந்திரியங்களும் கூட வரும் இந்திரியங்கள்ங்கிறது உள்ளே பார்க்குற சக்தி கேட்குற சக்தி அந்தந்த சரீரம் கிடச்சா அதை வேலை பண்ணும் புழு சரீரம் கிடச்சா அந்த உடம்புக்குள்ளே எவ்வளோ இருக்கு எக்யூப்மெண்ட் இருக்கோ அதைத்தான் யூஸ் பண்ண முடியும் அப்புறம் வந்து பறவை சரீரம் கிடச்சா அதுக்குள்ளே எப்படி இருக்கோ அதைத்தான் உபயோகப்படுத்த முடியும் நமக்கு இருந்தால் கூட அதில் உபயோகப்படுத்த முடியாது மனுஷ சரீரத்தில் தான் இந்திரியங்களை உபயோகப்படுத்த முடியும் இந்திரிய சக்தி எல்லாம் ஆக இந்திரியங்களாகிய குதிரைகள் மனதின் கட்டுப்பாட்டிலும் மனதுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு புத்தி வேணும் புத்திக்கு விவேக்கம் வேணும் இங்கே இது வேண்டாம் பணம் இவ்வளவு போகும் உலக சுகம் இவ்வளவு போகும் புண்ணியம் நிறைய பண்ணுவோம் வேதாந்தம் படிப்போம் ஞானத்தை அடைவோம் அப்படின்னு புத்திக்கு தெரிஞ்சிருந்தால் அது பண்ணும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய பணக்காரனாகிட்டான் ஒய்ஃப் வேறு சொல்கிறா அவங்க தம்பி எவ்வளோ பெருசாகிட்டான் பாருங்கள் நீங்கள் இன்னும் இப்படியே இருக்கீங்க சாமியார் பின்னாடி சுற்றுறீங்களேங்கிற ஒய்ஃப் ஏதோ ஒன்று வச்சு யார் சொன்னால் என்ன ஒய்ஃப் கூடவா வரப்போகிற அவ கூட நம்ம போக போகிறோமா யாரும் கிடையாது அதனால் ஒய்ஃப் சொன்னாலும் சரி மண்டே மண்டே ஆட்டிவிட்டு அசடு வழிஞ்சு நம்ம பண்ண வேண்டியதான் வந்தால் வரா நம்ம கூட வரப்போகிற அதனால என்ன பண்ணணும்னா எப்பவும் விவேகத்தோடு இருக்கணும் விவேகம் ரொம்ப முக்கியம் புத்திக்கும் மனசுக்கும் புத்தி வந்து இது சரி இது தப்புன்னு சொல்லும் அதை மனசு கேட்கணுமே அதான் நமக்கே ப்ராப்ளம் நமக்கே தெரியும் சுவாமி எது சரி தப்புன்னு சொ தெரியறது ஆனால் விட முடியல நல்லதாக பண்ண முடியலையே அங்கே மனசு வேலை செய்கிறது மனசு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது புத்தி வேலை செய்ய சில பேருக்கு புத்தியே வேலை செய்ய மாட்டேங்கிறது தப்பித்தவரி புத்தி வேலை செஞ்சு கொடுத்துன்னு வச்சோங்கடேன் அப்படி புத்தி வேலை செஞ்சாலும் மனசு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது அப்போ புத்தி வேலை செஞ்சால் போராது புத்தி சொல்கிறபடி மனசு வேலை செய்யணும் அப்போ மனசு வேலை செஞ்சாதான் இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆகினால புத்திக்கும் இந்திரியங்களுக்கும் நடுவில் மனம் என்கின்ற கடிவாள கயிறு இருக்கிறது அதனால தான் சங்கராச்சாரியார் இதுக்கு சாஸ்திர வி விவேகம் வேணும் அதாவது புருஷார்த்த நிச்சயம்னு வேணும் எதுக்கு புத்திக்கு புருஷார்த்த நிச்சயம் வாழ்க்கையில் எனக்கு இது வேணும் வேறு ஒன்றும் எனக்கு மெட்டீரியல் சக்ஸஸ் எல்லாம் நான் விரும்பலை பணம் பதவி புகழ் அதெல்லாம் உறவு அதை பற்றிலாம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவை மோட்சம்தான் அப்படின்னு தெளிவாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வேறு எதாவது சொல்ல வேண்டிதான் அப்போ நீங்கள் ஏன் வச்சுங்குது நாலு தான் அர்த்தகா காமகா தர்மஹா மோக்ஷா அறம் பொருள் இன்பம் வீடு இதை நாளே தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது பொருள்னு சொன்னால் இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு வீடு வாகனம் இதெல்லாம் வச்சுருக்கோம் இன்பம்னு சொன்னால் புல இன்பம் நல்ல சாப்பாடு நல்ல காட்சி நல்ல பாட்டு இதெல்லாம் புல சேர்ந்தது குடும்பம் மனைவி குழந்தைகள் அதெல்லாமும் புலனின்பத்தில் சேர்ந்தது தான் இல்லாட்டி புண்ணியம் தர்மம்னு சொன்னால் இப்போ காலையிலேருந்து நம்ம ருட்டினெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோமே இறைவனுடைய திருநாமங்களை சொல்கிறது படிக்கிறது பாராயணம் பண்ணுறது இதெல்லாம் புண்ணிய காரியங்கள் அப்புறம் இந்த வேதாந்த விச்சாரம் பண்ணுறது ஞானத்தை அடையிறது தியானம் பண்ணுறது எல்லாம் மோட்ச சாதனங்கள் ஆக இந்த அஞ்சு ஆறு மந்திரம் என்ன சொல்லி யார் நெகட்டிவாக சொன்னார் நெகட்டிவான எதிர்மறையில் சொன்னார் எவனுக்கு பகுத்தறிவு சரியாக இல்லையோ மன ஒருமுகப்பாடு இல்லையோ அவனுக்கு அவனுடைய இந்திரியங்கள் அவனுக்கு வசப்படாது அவ்வளோதான் அவனுக்கு வசப்படாது இதிலேருந்து என்ன தெரிகிறதுன்னா இந்திரியங்களை வசப்படுத்துதல் மிகவும் அவசியம் இந்திரிய நிகிரகம் மிக முக்கியம் புலநடக்கம் மிக மிக அவசியம் அதனால் புலநடக்கத்தை பழகணும்னா அதுக்கு அற தான் முக்கியம் ஈஸ்வர பக்தியும் தர்ம அனுஷ்டானமும் தான் இந்திரிய உத்தமோத்தம சாதனம் வேறு வழி நானிய பந்தா வித்திய இதுக்கும் ஆஹா இந்திரிய யோ அஷ்டாங்க யோகம் எப்படியோ ஏதோ ஒரு மெத்தடை வச்சு பண்ணி ஆகணும் அதே மாதிரி என்ன சொன்னார் அது அடுத்த லைனில் அதே உடன்பாட்டு முறையில் சொன்னார் எவன் பகுத்தறி உடையவனாக இருக்கிறானோ குறிக்கோளை பற்றிய விஷயம் விஜானவான்னா குறிக்கோளில் தெளிவாக இருக்கிறானோன்னு அர்த்தம் முதல்ல குறிக்கோளில் தெளிவில்லாதவன் மன ஒருமுகப்பாடு இல்லாதவன் இவனுக்கு பொறிகள் வசப்படாது புலன்களை இவன் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படாத குதிரைகளைப் போல அப்படின்னார் கட்டுப்படாத குதிரைகளைப் போல அப்புறம் அடுத்தது என்ன எவனுக்கு குறிக்கோளில் தெளிவு இருக்கிறதோ மன ஒருமுகப்பாடும் இருக்கிறதோ அவனுக்கு இந்திரியங்களெல்லாம் கட்டுப்படும் வசப்படும் எப்படின்னா நல்ல குதிரைகளைப் போல துஷ்டாஸ்வா சதஸ்வா ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் ரொம்ப முரட்டு குதிரைகள் ஏன்னா குதிரைகளில் ரெண்டும் இருக்குது கட்டுப்படுற குதிரைகளும் உண்டு கட்டுப்படாத குதிரைகளும் உண்டு கட்டுப்படாத குதிரைகள் தேர் தேரில் வர்ற பிரயணியவே ஒரு வழி பண்ணிடும் ஆனால் கட்டுப்பாடு இருக்கிற குதிரைகள் பயணியை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆக இந்த ரெண்டு மந்திரத்திலிருந்து சொல்லப்படுறது என்னன்னு கேட்டால் குறிக்கோளில் தெளிவும் ஒருமுகப்பட்ட மனமும் புலநடக்கத்திற்கு அவசியம் குறிக்கோளில் தெளிவும் ஒருமுகப்பட்ட மனதும் குறிக்கோளை புல இந்திரிய நிகிரகத்திற்கு அவசியம் அதான் இந்த மந்திரத்தில் இருக்கு அப்போ அடுத்தது என்ன பார்ப்போம் யஸ்வவிஜானவான் பவதி அமனஸ்கதாசு यस्तु நோசாராதினவான் சமனஸ் சதாசுச்சி சோ தோதி ந யவிஞ்வன் அமனஸ் சாசுச்சி நோதிவன் சமனஸ் சாசுச்சி சூ தோதி யஸ்மாத் தூயோ ந ஜாஜ தேன்னொன்று சொன்னேன் இன்றைக்கி குறிக்கோளை பற்றி நேற்றுக்கு சொல்லலை இன்றைக்கி அதை சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் அதாவது இந்த தேர்க்கு தேரோட்டி எல்லாம் மறந்துடக்கூடாது ஆஹா ஜீவாத்மா புத்தி மனசு இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் இல்லையா அதாவது தேர் உடம்பு சரீரம் அதாவது ஜீவாத்மா புத்தி மனசு சரீரம் இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் அப்புறம் இதனுடைய அப்புறம் குறிக்கோள் லட்சியம் இந்த சரீரத்தை எதுக்கு உபயோகப்படுத்த போகிறோன்னு சொன்னேன் முதல்லயே இந்த சரீரத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இந்திரிய சுகத்துக்காகவோ புண்ணியத்துக்காகவோ அல்லது இறைவனை அடைதல் ஒரு வார்த்தைக்கு வச்சுப்போம் இறைவனை அடையிறது அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம் இறைவனை அடைய முடியாதுங்கிறது தான் உண்மை எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் ஆகையினால இறைவனை அடைய முடியாத ஒரு பாவனையாக வச்சுப்போம் இறைவனை அடைவது இப்போ முதல் என்ன சொன்னார் குறிக்கோளில் தெளிவும் ஒருமுகப்பட்ட மனமும் இருந்தால்தான் இந்திரியங்கள் வசப்படும் குறிக்கோளில் தெளிவில்லாமலும் மன ஒருமுகப்பாடும் இல்லை என்றால் இந்திரியங்கள் வசப்படாது சரி அப்படி இந்திரியங்கள் வசப்பட்டால் என்ன நன்மை ஏற்படும் அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்திரியங்களை வசப்படுத்தினால் குறிக்கோளில் தெளிவும் மன ஒருமுகப்பாடும் புலநடக்கமும் இருந்தால் என்ன பயன் கிடைக்கும் அதை சொல்லுங்கள் இல்லை என்றால் என்ன பயன் கிடைக்கும் இருந்தால் என்ன பிரயோஜனம் இல்லைன்னா என்ன தீமை இருந்தால் என்ன நன்மை இல்லைன்னா என்ன தீமை வரும் அதில் தானே இருக்கேன் நீ கஷ்டத்தில் தானே இருந்துட்டு இருக்கேன் எதுக்கு வேதாந்தான் படிக்க போகிற அதுக்கு இன்னொரு கருத்துன்னு சேர்த்து சொல்கிறார் இப்போது இதில் எவன் ஒருவன் குறிக்கோளில் தெளிவில்லாதவன் விஜானவான்கிற ப அவிஞானவான் விஜானவான் போட்டிருக்கார் ஜ்ஞானவான்னா என்ன அர்த்தம் அறிவை உடையவன் விஜானவான்னா என் அர்த்தம் தெளிந்த அறிவை உடையவன் பாரதியார் அடிக்கடி சொல்கிறார் இல்லையா மதிதன்னை மிக தெளிவு செய்து அறிவிலே தெளிவு சிந்தை தெளிவித்து இப்படி எத்தனையோ இடத்துல தெளிவு தெளிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக தெளிந்த அறிவை உடையவன் சிறந்த அறிவை உடையவன் இதுக்கெல்லாம் வேறு வழி என்னென்னா மதிநுட்பம் நூலுடு உடையாருக்கு தான் சாஸ்திரத்தோட தன்னை சேர்த்துனுடணும் என் புத்தியை சாஸ்திரத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட வேண்டியதான் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகியவஸ்தி நம்ம புத்திய குருக்கிட்டையும் சாஸ்திரத்துக்கிட்டையும் சரண்டர் பண்றோமோ அன்னைக்கு தான் நாம் உருப்பிடுவோம் இல்லை என் புத்தியால நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா பார்த்துக்க வேண்டிதான் என்ன புத்தியை வந்து சாஸ்திரத்தை வச்சு சாஸ்திரத்தோட சிந்தனை பண்ணணும் சாஸ்திரம் வந்து நம்மளை சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லலை உன் சிந்தனையே எதுக்குன்னு நான் சிந்திக்கிறேங்கிறது சாஸ்திரம் சிந்திக்கிறது எதுக்காகனு சிந்திச்சுட்டு தான் சிந்திக்கணுமா இல்லாட்டி சிந்திக்கிறதுல அர்த்தம் இல்லையாம் உப்ப பிரம்மசூத்திரம் தொடங்குற போதே படிக்கலாமா வேண்டாமான்னு முதல்ல கொஞ்சம் நேரம் படிச்சு யோசிப்போமாங்கிறான் பிரம்மசூத்திரம் படிக்கணுமா வேண்டாமாங்கிறது முதல்ல படிப்போம் விசாரணை ஆராய்ச்சி பண்ணுவோங்கிறான் சாஸ்திரம் ஆரம்பனீயம் வா நவா சாஸ்திரம் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா ஆரம்பிக்க தேவையில்லை அப்படின்னு ஆப்போசிட் பார்ட்டி ஏன் தேவையில்லைங்கிறது அவன் ஒரு காரணம் சொல்கிறான் நம்ம வந்து தேவை பண்ணித்தான் ஆகணும் அவன் சொல்கிற காரணம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம் பூர்வபக்ஷி ஒரு காரணம் சொல்கிறான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சித்தாந்தி சொல்கிறார் படிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறார் அதுக்கப்புறந்தான் படிக்கவே ஆரம்பிக்கிறோம் சிந்திக்கிறோமா வேண்டாமான்னு சிந்திக்க வேண்டியிருக்கு இதை பற்றி யோசிக்க வேண்டியதுக்கு என்ன அவசியம் யோசிக்க வேண்டியதுக்கு என்னப்பா தேவை யோசிக்கலாம் என்ன கெடுதல் யோசித்தா என்ன நன்மை அதை யோசிக்க வேண்டியிருக்கு யோசிக்கணும் எதை குறித்து யோசிக்கணும் அதை எப்படி யோசிக்கணும் அதெல்லாம் சாஸ்திரம் படித்தாதான் வரும் தானாக ஒருத்தருக்கு வராது அப்படி வருதுன்னு சொன்னால் போன ஜென்மாவில் அவன் படிச்சிருப்பான் சாஸ்திரம் அவ்வளோதான் வேறு வழிகடு அப்படி இருந்தாலும் எங்கேயோ அறகுறையாக நின்றுட்டு இருந்ததுன்னா திரும்பவும் ஒரு தினம் பண்ணி ஆகணும் ஏன்னா படித்த இன்னும் ஒரு வாரம் படி ஒரு வாரம் படிக்கிறதை விட்டு போனால் மறந்து போயிடும் அதனால தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இருங்கிறது நம்மளான சாப்பிட்டுட்டே கதை பேசிகிட்டு இருக்கும் அரட்டை இருக்கும் லௌகிக விஷயங்களை பேசுகிறதில் இருக்கிற ருச்சி சாஸ்திர விஷயங்களில் பேசுகிறப்போ வரமாட்டேங்கிறது நிறைய பேருக்கு ஏன் அது பழக்கம் இல்லை நீங்கள் சொல்கிற எதுக்கு சொன்னேன் அவிஜானவான் பவதி நிறைய பேர் இதெல்லாம் இந்த பாருங்கள் இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் அதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னா ரொம்ப நல்லதுப்பா இருக்குது நமக்கு தான் ஹிந்துக்களாச்சே நமக்கு எத்தனையோ பிறவி இருக்குது இந்த பிறவி இல்லைன்னா ஏதோ ஒரு பிறவியில் படிக்க போகிறோம் என்ன நீ இதெல்லாம் படிக்கலைன்னா நீ நரகத்துக்கு போவேன்னா நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் நான் சொல்லவும் மாட்டேன் நான் சொல்லிற கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அசுர சம்பத்தை பற்றி பேசுகிற போது பதினாறாவது அத்தியாயத்தை படித்து பாருங்க அசுர குணங்கள்லாம் என்னன்னு சொல்லியிருக்கார் சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கிறதே அசுரகுணம்னு விட்டார் ஆஹ சாஸ்திரத்தை ஒத்துக்கறதில்லை ஆச்சாரியனை ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னா அதுவும் அசுர சம்பத்து தான் அப்படின்னு சொல்லி விட்டார் ஆஹ அவிஞானவான் தெளிந்த அறிவில்லாதவன் அமனஸ்கஹா ரெஸ்ட்லெஸ் மைண்டு கிளாஸில் ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியாது இப்படி திரும்புவா அப்படி திரும்புவா என்ன பண்ணுவான் ரெஸ்ட்லெஸ் மைண்டு உட்கார முடியாது அமனஸ்கஹா யாராவது ஒருத்தர் சத்விஷயத்தை சொன்னால் அதை பொறுமையாக கேட்கக்கூட முடியாது அப்படியே மனசு சஞ்சலப்பட்டுட்டே ரெஸ்ட்லெஸ் மைண்டு சதா அசுச்சிஹி நினச்ச நேரத்துக்கு எந்திரிப்பான் நினச்ச நேரத்துக்கு குளிப்பான் என்னத்தை வாயில் வந்ததை பேசுவான் ஒரு விவஸ்தை கிடையாது அசுச்சிகி அசுச்சிஹின்னா அசுத்தம் தூய்மையற்றவன் முதல்ல அது சொல்லலை இப்போ சொல்லியிருக்கு தூய்மை இல்லை சரீர சுத்தி இல்லை மனசு சுத்தி இல்லை அசுச்சிகி சகா தத் பதம் நான் அவன் அந்த பதத்தை அடைவதில்லை அந்த பதம்னால் என்ன அர்த்தம் எப்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது அவனுக்கு நடக்காது இன்னொருத்தன் சந்தோஷமாக இருந்தாலும் இவனுக்கு பிடிக்காது இவனும் சந்தோஷமாக இருக்க மாட்டான் தத் பதம்ங்கிறது இங்கே ஆனந்தம் போட்டுங்கோ மோட்சம் போட்டுக்கோங்கோ எப்பவும் எவர் பீஸ் சம் தத் பதம் ஆப்னோதி சம்சாரஞ்ச அவன் அந்த பதத்தை அடைய மாட்டான் சம்சாரத்தில் உழலுவான் மறுபடியும் மறுபடியும் பிறப்பான்னு அர்த்தம் மறுபடியும் மறுபடியும் சரீரம் எடுப்பான் உடல் எடுப்பான் க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஸ்வேவ யோனிஷு ஆசுரீம் யோனி மாப்பண்ணாக மூடா ஜன்மனி ஜென்மணி மாமப்பிராப்தைவ கவுந்தேய அசுர சம்பத்தில் சொல்கிறார் பகவான் தெய்வாசுர சம்பத்தில் இதெல்லாம் நான் சொல்கிறத கேட்காதவனெல்லாம் தூக்கி எறிகிறேங்கிறார் அந்த கீழான சரீரத்துக்குள்ளே அவனை தூக்கி எறிகிறேன் கஷிபாமிங்கிறார் தூக்கியிருக்கிற கோபமே வந்துடும் கிருஷ்ணர் வேலை நமக்கு நான் தப்பு பண்ணாலும் கருணையோட காப்பாற்றப்படாதான் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ப கஷிபாம் அசுபான் சம்சாரஞ்ச அதிக சதி அந்த கடவுளையும் அடைய மாட்டான் மறுபடியும் மறுபடியும் இந்த உடல் வாழ்க்கையில் உடல் வாழ்க்கையில் உடல் வாழ்க்கையின் மூலம் உலக வாழ்க்கையில் உழன்று இருப்பான் மறுபடியும் துன்பம் மறுபடியும் இன்பம் இன்பம் துன்பம் சுக சயானந்தரம் துக்கம் துக்க சியானந்தரம் சுகம் சக்கரவர்தரிவர்த்தன்தே மறுபடியும் மறுபடியும் நினைத துஸ்தாரே சம்சாரே மாட்டின்னு மொழிக்க வேண்டும் பிரச்சனையிலேருந்து பிரச்சனை அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் டு ப்ராப்ளம் இங்கிருந்து அங்கே போனால் பிரச்சனை தீர்மானா எங்கே போனாலும் நான் தானே எனக்கே பிரச்சனை அப்புறம் எங்கே போனால் எப்படி பிரச்சனை தீரும் நான் தானே பிரச்சனையை உண்டு பண்ணுறேன் நானே எனக்கு பிரச்சனையாக இருக்கேன் அப்படி இருக்கிற போது எனக்கு எப்படி பிரச்சனை தீரும் அது ஒன்றும் சரியாகாதுன்னு அர்த்தம் சம்சாரம்ச்சு அதிக சதி அதுக்கு நேர்மறாக சொல்கிறார் இதில் ஒரு முக்கியமான இது போனதுக்கு இதுக்கு வித்தியாசம் என்னென்னா அங்கே இந்திரியங்களை பற்றி சொன்னார் அதாவது அதுலேருந்து என்ன தெரிஞ்சுட்டோம் தெளிவான குறிக்கோள் ஒருமுகப்பட்ட மனது உடையவனுக்கு இந்திரியங்கள் வசப்படும் அவ்வளோதான் இதை பண்ணலைன்னா இந்திரியங்கள் வசப்படாது இப்போ என்ன சொல்கிறார் அப்படி இந்திரியங்கள் வசப்படவில்லை என்றால் அதாவது தெளிவான அறிவில்லை என்றால் மனம் ஒருமுகப்படவில்லை என்றால் மனம் ஒருமுகப்படுறதுக்கு தேவை மனத்தூய்மை மன தூய்மை இல்லாமல் மனம் ஒருமுகப்படாது மனத்தூய்மைக்கு இந்திரியங்கள் உதவி புரிய வேண்டும் அதுக்கு வேறு வழி என்ன இருக்குது தர்மானுஷ்டானம் அறஞ்செய விரும்பு அறஞ்செய விரும்பு அரஞ்செய விரும்பு அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை செயற்பாலதோறும் அறனே ஓவா அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் இழுக்காய் என்றது அறம் திருக்குறள் நான் ஏதோ பாஷையில் சொல்கிறேன்னு நினச்சிக்காய் அத்தனையும் திருக்குறள் புண்ணியம் பண்ணு புண்ணியம் பண்ணு புண்ணியம் பண்ணு திரும்ப திரும்ப சொல்கிறது ஆக மனசு சுத்தம் வேணும் மனசு சுத்தமாக இருக்கணும்னா இந்திரியங்களெல்லாம் தர்மமான வழியில் போகணும் சாஸ்திரம் சொன்ன வழியில் இந்திரியங்கள் போச்சுன்னா மனதுக்கு சுத்தம் வரும் அதுக்குத்தான் எப்போவுமே எருமிரோன் வேறு இடத்துக்கெலாம் போகக்கூடாது கள்ளுக்கடை பக்கம் போகாதே அந்த சினிமா கூட்டை பக்கம் போகாதே ஊருக்குள்ளெலாம் கடைப்பக்கம் போகாதே இதெல்லாம் போச்சுன்னா என்ன ஏற்றியாக பார்ப்போம் எதா உள்ளே போகும் போச்சுன்னு சொன்னால் திருக்குறள் மறந்து போய்டும் மறந்து போயிடுச்சினா வேறு எதாவது ஞாபகம் வந்து அப்புறம் அது எழுத்துன்னு போய்டும் டைம் எல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் ஜென்மாக வீணாக போய்டும் பிறவி வீணாக போய்டும் அதெல்லாம் ப்ரொட்டக்டடாக இரு அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பாதுகாப்பாக நல்ல சூழ்நிலையிலே வளர்றது குழந்தைகள் எல்லாம் நல்ல மாதிரி சூழ்நிலையிலே வளர்த்துறது அந்த மாதிரி ஒரு சம்ஸ்காரமே நமக்கு ஏற்படக்கூடாது அப்படி ப்ரொடெக்டடாக வச்சுருப்பாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க எக்ஸ்போஷர் வேணுங்கிறான் என்ன எக்ஸ்போஷர் நல்ல விஷயத்தில் எக்ஸ்போஷர் வேணும்னு சொல்லக்கூடாதோ உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணும் இப்போ டிஃப்ரெண்ட் கல்ச்சர் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் இது வாஸ்தவம் தான் இல்லைன்னு நல்ல பக்குவப்பட்டத்துக்கு பிறகு போனால் ஒன்றும் பண்ணாது ஓரளவுக்கு அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்காக ரொம்ப அது பரவாயில்லை டேக்கிட் ஃபார் கிராண்டட் எடுக்கக்கூடாது அப்புறம் பக்குவப்பட்டதுக்கப்புறம் நமக்கு அது அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் பக்குவப்படாமல் போயிட்டால் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மரம் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் யானை வேணாலும் கட்டலாம் முதல்ல சின்னதாக இருக்கிற போது என்ன பண்ணுறது அது பாதுகாத்து தான் ஆகணும் ஆக நம்ம எப்போவும் நம்ம அந்த என்ன சொல்கிறது ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும் மனசையே அதுதான் அவர் சொல்கிறார் அசுச்சிஹி அசுச்சியாக இருக்கக்கூடாது சுச்சி அதுக்கு நேர் மாற சொல்கிறார் எவன் தெளிந்த குறிக்கோளில் தெளிந்த அறிவோடும் ஒருமுகப்பட்ட மனதோடும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்கிறான் நல்ல விஷயங்களையே நினைக்கிறான் திரும்ப திரும்ப அதுக்குன்னு முயற்சி எடுத்துக்கிறான் ஆஹா இந்திரிய நிகிரகம் சித்த சுத்தி சித்த என்னது விவேகா விவேகா एकाग्रता, சுத்தி தர்ம எல்லாம் கனெக்டட் அவன் என்ன பண்ணுறான்னா எஸ்து விஜானவான் பவதி சமனஸ்கா சதா சுச்சி அதாவது மனசு சுத்தம் இருந்து மனசு ஒருமுகப்பாடு இருந்தால் மனசை என்ஜாய் பண்ணலாம் அசாந்தசிய மனோபாரான்னு சாஸ்திரம் மன அமைதி இல்லாதவனுக்கு மனம் ஒரு பாரம் மன அமைதி இருக்கிறவனுக்கு மனம் சுமையல்ல அசாந்தஸ் மனோபாரா அஹாந்தஸ் மனதுன்னா அது குசுமை இவ காடன் மாரி உதியானம் இவ பதி அது சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்லோகம் இருக்கேன் மனைய மனுஷியம் காரணம் பந்தமோட்சியோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருத்தம் மனோஹி த்விதம் புரோக்தம் சுத்தஞ்சா சுத்தமேவச்ச அசுத்தம் காமசங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம் ஸ்லோகத்தோட பொருள் ரெண்டு அதாவது ரெண்டு விதமான மனசு சொல்லப்பட்டிருக்குண்ணா சுத்தமான மனசு அசுத்தமான மனசு அசுத்தமான மனசுக்கு லட்சணம் என்னன்னா அசுத்தம் காமசங்கல்பம் ஆஷ அவா என்ப எல்லா உயிர்க்கும் தவா அப்பிறப்பினும் வித்து தர்மமான ஆசையை ஒத்துணுட்டார் கிருஷ்ணர் அதர்மமான ஆசையை தான் சொல்கிறோம் ஆ அசுத்தம் காமசங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம் காமம் உள்ள மனசு அசுத்தமான மனசு காமம் இல்லாத மனசு சுத்தமான மனசு காமத்துக்கு எல்லா அர்த்தம் நான் போட்டுக்கணும் நீங்கள் பெண்ணாசை ஆணாசை மாத்திரம் இல்லை எல்லா ஆசையும் சேர்த்து தான் ஜாகிரதையாக இருக்கணும் அதில் ஆஹா அசுத்தம் காமசங்கல்பம் சுத்தம் காம விவர்ஜிதம் அது ஒன்று அப்புறம் வந்து மனசு தான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம் உலக விஷயத்தில் ஆழ்ந்திருக்கிற மனசு பந்தத்துக்கு காரணம் உலக விஷயத்துலேருந்து விடுபட்டுருக்கிற மனசு மோட்சத்துக்கு காரணம் பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படிப்பட்டவன் அவன் மனஸோட கூட அமனஸ்கா சமனஸ்கஹான் அமனஸ்கஹான்னு சொன்னால் கிருஷ்ணர் சொல்றாரே இதுல யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பிரபதந்தியவிபித வேதவாதரத்த பார்த்த கர்மகாண்டி தர்மத்தை அனுஷ்டிக்கிறன பார்த்தேன் சொல்றார் வேதவாதரத்தார்த்த நானியதஸ்தி வாதின காமாத்மான कर्म क्रिया, विशेष, ஜன்மக்கமலப்பதம் கிரியவிசேஷரியோக ஐஸ்வரிய தயேத்தம் வவசியத்மித நகப்பட்ட மனஸ் வியாத் நுடி சீவசாத்மி அதை சொல்லத்தான் விரும்பினேன் ஏகேஹ குரு நந்த அனந்தாச்ச புத்தையோவியவசாயினாம் அவ்வசாயினாம் புத்தையா பகுஷாக்காக அனந்தாக பல கிழ இது பார்த்ததெல்லாம் வேணும்பான் எனக்கு ஒரு மூணு ஃபோன் வேணும்பான் ரெண்டு டே லேப்டாப்பு அது இது எல்லா சாமானும் நிறைய சேர்த்து வச்சுன்னு இருக்கும் ஏகப்பட்டது சேர்த்து வச்சு அப்புறம் பார்த்தா எதை மெயின்டைன் தெரியாது இதை மெயின்டைன் இதில் சார்ஜ் போட்டு அதில் சார்ஜ் போட்டு இதில் சார்ஜ் போட்டு அதுக்குள்ளே நாலு ஸ்லோகமாக படிக்கலாம் அப்போ இதில் சார்ஜ் போட்டு அதில் ஏதோ உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு இல்லைன்னு சொல்லலை அப்போ என்ன பண்ணுறேன் இது உருதாகிறதுக்காக சொன்னேன் நம்ம ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்திருக்கு ஆனால் இதெல்லாம் நிறைய சாமானை வச்சுட்டு அதை மெயின்டைன் பண்ணுற முடியாமல் கஷ்டப்படுறது நமக்கு என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொன்று வரும் உடம்பு இன்னொன்று வச்சுக்கிறது இந்த உடம்பு இல்லைனா இன்னொரு உடம்பு யூஸ் பண்ணிக்கலான்னு அதுதான் கிடைக்காதே அப்படின்னு சரி இத்தனை சாமானு வச்சுருக்கேன் இந்த உடம்பை வச்சுட்டுருக்க முடியுமான்னா தெரியாது அது கூட இருக்கும் நான் போயிடுவேண்ணா என்ன பண்ண முடியும் எதுக்கு சொன்னேன் அமனஸ்கஹா சமனஸ்கஹா அமனஸ்கஹா சமனஸ்கஹா ரசிக்கணும் மனசை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் மனசை பூந்தோட்டமாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது முள்ளு காடும் நம்ம கையில் தான் இருக்குது நேற்றுக்கு ஒரு ஒரு மகாத்மா சொல்லியிருக்கார் படித்தேன் ஒருத்தர் கேட்குறார் கேள்வி சுவாமி கர்மாவுக்கும் ஃப்ரீ வில்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்குறார் ஒருத்தர் அவர் சொல்கிறார் உன்னோடய ஹைட்டு உன் கர்மா உன்னோட வெயிட்டு ஃப்ரீ வில்லுன்னு கர்மாவுக்கும் ஃப்ரீ வில்லுக்கும் என்ன வித்தியாசம் மாதிரி நான் இவ்வளோ உயரமாக இருக்கணும்னு என் கையில் இல்லைது வெயிட் குறைக்கிறதும் கூட்டுறதும் என் கையில் இருக்குது அதனால் ஹைட்டு கர்மா வெயிட்டு வந்து ஃப்ரீவில்னு ஒரு மகாத்மா சொல்லியிருக்காரு அக்கா எது சொல்கிறேன் மனசை நாம் முள் காடாக வச்சுக்கிறதும் அதை வந்து ஒரு பூன் தோட்டமாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது வாயுனா நீயத்தே மேகா புனஸ்தேனைவ நீயத்தே மனசாக கல்பியத்தை பந்தகா மோக்ஷ்தேனைவ கல்பியத்தை அதாவது சரியான குறிக்கோடை நோக்கின தரமான அளவான எண்ணங்களை மனசில் வச்சுக்கிறதுக்கு பழக்கிக்கணும் குவாலிட்டி ஆஃப் தாட் குவான்டிட்டி ஆஃப் தாட் டைரக்ஷன் ஆஃப் தாட்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார் ஆக தரமான எண்ணங்கள் அளவான எண்ணங்கள் நெறிப்படுத்தப்பட்ட எண்ணங்கள் சரியான ப்ராப்பர் டைரக்ஷனில் போகணும் அர்த்தமாக காமமாக தர்மமாக மோக்ஷமாக திரும்ப திரும்ப இதே என்ன போட்டாலும் சரி இந்த நாலு டப்பாக்குள்ள தான் போட்டானும் சரி அப்படிப்பட்டவன் என்னென்ன சஹா தத் பதமாப்னோத்தி அவன் அந்த பதத்தை அடைகிறான் அந்த பதம் என்னதுன்னா அதுதான் ஆனந்தம் அவன் எப்பவும் சந்தோஷமாக இருக்கான் ஸ்வயம் ஆனந்தா அந்யான் ஆனந்தயத்தி தஸ்மாத ஆனந்தா எல்லா சுவாமிக்கு ஆனந்த ஆனந்தான்னு பேர் வச்சுருக்கோம் என்ன ஆனந்தா சொன்ன அவரும் ஆனந்தமாக இருந்து மற்றவங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம் எஸ்மாத் பூயோன ஜாயத்தை பாருங்க கொஞ்சம் அழகாக அவன் சம்ஸ் முதல்ல சொன்னார் சம்சாரம் அதிகச்சதி இங்கே என்ன சொன்னார் மறுபடியும் அவன் சரீரத்தோட அபிமானம் வச்சுக்கிறது இல்லை ரெண்டு அர்த்தம் மறுபடியும் அவனுக்கு உடம்பில் புகர்ற இது கிடையாது இது துவைத்தமாகவே எடுத்துக்கிறோம் மறுபடியும் அவனுக்கு ஷரீரத்துக்குள்ளே புகர்றது சம்சாரங்கிறது கிடையாது எஸ்மா தூயோன ஜாயத்தே இது துவைத்தபரமாக அப்படின் மறுபடியும் பிறக்க மாட்டான் இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஷரீர அவனுக்கு இருக்காது அந்த இண்டிவிஜுவாலிட்டி மறுபடியும் அவனுக்கு ரைஸ் ஆகாது இண்டிவிஜுவாலிட்டி இருந்தால் தான் ஈகோலாம் வரும் நான் ரொம்ப நான் வந்து குரு பக்தன் சிவபக்தன் அப்படின்னா அது ரொம்ப பணிவு ஆனால் இருக்கே அந்த பணிவோடு இருக்கேங்கிற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கே அந்த தன்னுணர்வு வள்ளுவர் சொன்னார் தவங்கிற அதிகாரத்தில் சொன்னார் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் இவர் தாய்மாரும் சொன்னார் பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயாமனத்தால் வளர்ந்தது தோழி வஞ்ச மாயாமனத்தினால்தான் எனக்கு பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிறது ஒரு மாய வஞ்ச மாயாமனம்னர் அண்டபகிரண்டமும் மாயா விகாரமே மனமெனமும் ஒரு மாயை இப்படிலாம் தாய்மானவர் சொல்லியிருக்கார் ஆக மறுபடியும் பூயோன ஜாயத்தைன்னா அவனுக்கு வந்து சரீரம் அதாவது த தன்னுணர்வுக்கு அவன் மதிப்பு தருவதில்லை மறுபடியும் அவனுக்கு தன்னுணர்வு எழாது தன்னுணர்வு எரிந்து போய்விட்டது நீங்கள் என்ன திட்டுங்கோ என்ன வாழ்த்துங்கோ ஒன்றும் ஒட்டாது அவனுக்கு அவன் துன்பமோ இன்பமோ அவனை தாக்காது துக்கேஷு அனுத்விக்ன மனாகா சுகேஷு விகத ஸ்பிருகா யஸ்மாத்து பூயோன மீண்டும் அவன் பிறப்பதில்லை சங்கராச்சாரிய அடைந்த நிலையிலிருந்து அவன் ஒரு பொழுதும் நழுவதில்லைன்னர் அழகா போடுற ஆப்தாத்து பதாத்து அப்பிரச்சுதா சன்னு பூஜா புனஹா ந ஜாயத்தே சம்சாரே ஆகையினால் அந்த பதத்தை அடைகிறான் அந்த பதத்தை அடைந்த பிறகு அந்த பதத்திலிருந்து அவன் நழுவுவதில்லைனர் அவன் ஆனந்தத்தை உணர்கிறான் பிறகு அந்த ஆனந்தத்திலிருந்து அவன் விலகுவதில்லை அவன் அதை ஒருபொழுதும் இழப்பதில்லை மீண்டும் துன்பத்தில் உழல்வதில்லை இந்த உலகியல் இன்ப துன்பங்களில் அவன் உழலுவதில்லை என்பது கருத்து தொடர்ந்து நாளை பார்க்கலாம் ஓம் சகனாவ சகனௌன்தூ சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீ தமஸ்துமாவித்விஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி மூர்த்திஎல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தைஎன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ம் ஷா்ஷா ஹரி ஓம் ஆகநீ